நேற்றைய பதிவின் தொடர்ச்சியை இதோ இப்போது கேட்டு மகிழுந்தது நற்றினை வானொலி நேயர்கள் மற்றும் நிலையத்தார் அனைவருக்கும் திருவாரூர் சீனிவாசனுடைய மனமார்ந்த வணக்கங்கள் தலைவனாகிய அதிபத்த நாயனாரிடம் இந்த மீனவர்கள் எல்லோரும் கூற அதிபத்த நாயனாரோ தயவு செய்து நவமணி இழைத்த இந்த பொன் மீனை ஆஹ் இந்த அரிய மீன் என்னை ஈசனாருக்கே ஆகும் இதை ஒரு நாளும் நான் மாற்றிக்கொள்ள போவதில்லை என்று மீளவும் அந்த மீனை மனமு வந்து சிவார்ப்பணம் என்று சொல்லி கடலிலே விட்டனர் கூடியிருந்த மீனவர்கள் அனைவரும் இந்த அற்புதமான மீன் வேறு யாருக்கு கிடைத்திருக்கிறது இதை போய் விட்டு விட்டு என்று சொல்லி அவரிடத்திலே மிகுந்த கோபம் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் நான் சொல் மாறமாட்டேன் என்னுடைய சத்தியம் மாறாது காரணம் இதையும் என்னை சோதிக்கவே சிவபெருமான் அனுப்பியிருக்க கூடும் என்று அருமையான இந்த சிந்தனையோடு அந்த நாயனார் அந்த மீனை கடலுக்குள்ளே தூக்கி வீசினார் எளிமையாக ஓடியது அந்த தங்க மீன் ஆக இந்த நவ மணிகளை இழைத்த பொன்மீனானது கடலுக்குள் சென்ற சில மாத்திரத்திலேயே சிவபெருமான் பார்வதி தேவியாரோடு கருணை கடல் பொங்க தன்னுடைய அற்புத பிரகாச ஒளியான முகத்தினை வானிலே தோன்றி அவருக்கு காட்சி கொடுத்து அதிபத்த நாயனாரே எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் எவ்வளவு சுத்தமான சூழ்நிலையில் உனக்கு எதுவுமே இல்லை உன்னுடைய உழைப்பு இன்று முழுவதும் வீணாகிறது என்று சொன்னாலும் உனக்கு என்னுடைய முதல் மீன் எனக்கே என்று திருப்பி கொடுத்தீரே பார் விலை உயர்ந்த மீனாயினும் உங்களுக்கு மட்டுமே இது என்று கடலிலே நீங்கள் செலுத்தியதனாலே அற்புதமாக உங்களுடைய பக்தியை இந்த உலகத்திற்கு பறைசாற்றிருக்கிறீர்கள் என்று விடையோடு காட்சி கொடுத்து அவருக்கு முக்தி அருளி செய்தார்கள் ஆக சிவபெருமானுடைய கருணையே கருணை பாலுக்கு பாலகன் ஏங்கி அழுகும் போது பார்க்கடல் இந்த மிகவும் எளிமையாக பக்தி செய்தால் கூட போதும் நமக்கு இறங்கி வந்து நமக்கு முக்தி கொடுக்குதற்கு சிவபெருமானுக்கு நிகர் சிவபெருமானே என்று சொல்லி எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய திருவடிகளை நீங்கள் எல்லோரும் போற்றி பரவுங்கள் உங்கள் தெய்வங்களின் மீது நீங்கள் முக்கியமாக வைத்திருக்கக்கூடிய அன்பினை பிறளாது செலுத்துங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் பலன் உண்டு உங்கள் குழந்தைகளுக்கும் இது போன்ற கா நல்ல பல்வேறு கதைகளை நீங்கள் வரலாறுகளை நீங்கள் எடுத்து எம்பி அவர்களை நல்வழிப்படுத்துங்கள் என்று சொல்லி நற்றினை வானொலிக்கு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த அந்த நிலையத்தார்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் உங்கள் சீனிவாசன் அடுத்த திருத்தொண்டர் புராணத்தில் நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்